அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்னைத்தானும்னா எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நல்லவை மனசுக்கு உறுதியைத் தரக்கூடிய சக்தியைத் தரக்கூடிய அறிவை வளர்க்கிற சாஸ்திரத்தினுடைய பொருள்கள் நூலினுடைய பொருள்கள் அர்த்தம்னு அர்த்தம் சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் சிறந்த நூல்களுடைய அர்த்தத்தை பொருளை கேட்க கேட்க வேண்டும் அனைத்தானும் அது அவ்வளவு சிறியதாக இருந்தால் கூட கொஞ்சம்தான் கிடைச்சது விஷயம்னா அந்த கொஞ்சம் கிடைச்சாலும் நல்ல விஷயமா இருந்தால் ஆன்ற நிறைவான பெருமை பெருமையை தரும் வழங்கும் அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் மனசுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய உறுதியை கொடுக்கக்கூடிய அறிவை வளர்க்கக்கூடிய நல்ல நூல்களுடைய கருத்துக்களை பெரியோர்கள் சொல்லி நாம் கேட்கணும் அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நமக்கு ஒரு நிறைவான பெருமையை கொடுக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் மனசில் போய் சேர்ந்து நம்ம பெரிய மனிதனாக மாற்றுகிறது அப்படி நாம் புரிஞ்சுக்கணும் ஆக சிறிய விஷயத்தை கூட நல்லா படித்தவங்களுடைய வாயின் மூலம் கேட்டு ஆழ்ந்து சிந்தனை பண்ணினா நிறைவை அடையலாம் அதனால் பெருமை அடையலாம்ங்கிறது நிச்சயம் ஜி வரதராஜன் அப்படிங்கிற உரையாசிரியர் சொல்கிறார் எந்த அளவாவது நல்ல மொழிகளை ஒருவன் கேட்கணும் அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த மொழிகள் பெருமையை கொடுக்கும் எதாக இருந்தாலும் கேட்குறதில் நல்லதை மாத்திரம் எடுத்துக்கணும் நீரை பிரித்து பாலை எடுத்துக்கிற அன்னபட்சி மாதிரி நாமளும் கேட்குற இடத்துல அவங்க ஒருத்தர் சொல்கிறதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மாத்திரம் நாம் மனசில் வாங்கிக்கணும் அந்த நல்ல விஷயங்கள் தான் நமக்கு மன அமைதியினுடைய முன்னேற்றத்துக்கு துணை புரியும் ஒருத்தன் நல்ல மொழியை கேட்கறதுனால நல்ல வழியிலேயே நடக்கிறான் மற்றவங்க போகிற வழியில் அவன் குறுக்கடுறதில்ல அதனால் அவனுக்கு மகிழ்ச்சியும் புகழும் கிடைக்கிறது எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல சொற்களை எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறி அமைந்து நல்ல வழியில் சென்று பெருமை அடைகிறான் ஒருத்தர் பல விஷயங்களை ரொம்ப விரிவாக சொன்னால் கூட சொன்ன விஷயத்துக்குள்ளேயே நல்லதையே பார்த்து கேட்டுக்கணும் செவி சாய்த்து அந்த அளவுக்கு இந்த நல்லது விஷயமானது நமக்கு பெருமையை கொடுக்கும் ஆகையினால் என்ன அர்த்தம்னா தீயவற்றை கேளர்க்க தீயவற்றை கேட்டால் தீமை பலனை அடைய வேண்டியிருக்கும் ஆகினால் அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது இக்னோர் பண்ணணும் சில சமயம் அறிஞர்களும் சமூகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப சில விஷயங்களை சொல்லக்கூடும் ஆனால் அவர்களுடைய உள்நோக்கம் என்ன உட்கிடக்க என்ன எந்த ஒரு கருத்தை அவர்கள் மையமாக கொண்டு மக்களுக்கு அந்த உண்மையை உணர்த்த விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு அதில் இருக்கிற சாரத்தை கேட்குறவன் புத்திசாலி இணைத்து அனைத்து அப்படிங்கிறது கேட்குற விஷயத்து மேலேயும் காலத்து மேலையும் இருக்குது அதாவது எவ்வளவு கேட்குறோமோ எவ்வளவு காலம் கேட்குறோமோ அப்படின்னு அர்த்தம் அந்த கேட்குற விஷயம் மழை தூளி மாதிரி கொஞ்சம் கிடைச்சாலும் அதுக்கு நன்மை ஏற்படுகிறது அது எல்லா அறிவியும் கொடுக்கறதுனால அது சாதாரண சின்ன விஷயந்தான்னு இகழக்கூடாது கொஞ்ச நேரம் கேட்டாலும் உயர்ந்த பொருளை கேட்குற போது கொஞ்சம் நேரம் தானே இந்த விஷயத்து தானே கேட்குறோம் அப்படின்னு எதையும் இகழக்கூடாது சாதாரண விஷயமா இருந்தாலும் அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை தரம் கூட கூட அதாவது அறிவு தரம் கூட கூட நமக்கு உயர்ந்த விஷயங்களை கூட சாதாரணமாக நினைக்கிற ஒரு தன்மை ஏற்படும் அப்படி நினைக்கக்கூடாது உயர்ந்தது என்றைக்கும் உயர்ந்தது ஒரு காலத்தில் நாம் உயர்ந்ததாக நினச்ச அறிவு கருத்துக்களெல்லாம் இன்றைக்கி நமக்கு அது அவ்வளோதானே அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லக்கூடாது அது எத்தனை தடவை கேட்டாலும் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் ஆன்ற பெருமை தரும் பெருமை தருங்கிறதுக்கு காளிஞ்சர் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் பெரிய பெருமையை கொடுக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்குங்கிறார் பெருமையான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி பெரியவங்கள்டு கேட்குற நல்ல விஷயங்கள் மூலமாக வருகிறதுங்கிறார் சிறுதுளி பெருவள்ளம் கண்டது கேட்க பண்டிதனாவான் அப்படிங்கிறது பழமொழி என்றென்றும் ஏதாயினும் நல்லதே கேட்க அது என்றென்றும் பெருமையே தரும் என்கிறார் பருதியார் என்கிற ஒரு புலவர் கேட்டவையெல்லாம் சாதாரண விஷயங்கள்லாம் அந்த நேரத்துக்கு நல்லது கொடுக்குற மாதிரி பண்ணி அல்ப சந்தோஷத்தை கொடுத்து போயிடும் ஆனால் நல்ல விஷயங்களை கேட்கறதுங்கிறது ஆயுசு காலம் வரைக்கும் மனசுக்குள்ளே இருந்து சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு திண்டபாணி தேசிகர் புலவர் சொல்லுகிறார் கேட்கப்படும் பொருளும் கேட்கும் காலமும் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அந்த கேள்வியானது பின்பு பெரும் பயனை தரும் என்பது அறிஞர்கள் அனைவருடைய கருத்து இணைத்தானும் அனைத்தானும் அப்படிங்கிற உண்மைகள்லாம் அந்த இழிவை சிறப்பித்து நிற்கின்றன என்று உரை செய்யப்பட்டிருக்கிறது ஒழுக்கமுடையவர்களுடைய வாய்ச்சொல் ஊன்றுகோல் போல உதவும்னு சொன்னார் அந்த சொல்லை கொஞ்சம் கேட்டாலும் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது சொன்னதாக நாம் புரிஞ்சுக்கணும் ஆக இந்த குரலால் நமக்கு என்ன விஷயம் புரிஞ்சுதுன்னா அறிஞர்கள் உரைய சிறிது கேட்டாலும் அதனால் பெரிய பயன் உண்டாகும் அப்படின்னு உணர்த்தப்பட்டது எடுத்துக்கலாம் எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் அதில் இருக்கிற சாரத்தை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கருணாபியாம் பூரி விஸ்ருவம் பத்ரங்கருணேபிஸ்ருணியாம தேவாக என்று வேதம் சொல்கிறது இரண்டு காதுகளாலும் நாம் நல்லனவற்றையே கேட்போமாக காதுகளால் நல்ல விஷயங்களை நிறைய கேட்போமாக என்றும் சொல்கிறது மகாபாரதத்தில் வர்ற யக்ஷ பிரசனம் என்ன சொல்கிறதுன்னா அதில் தர்மராஜாவுக்கும் அந்த யக்ஷனுக்கும் நடக்கிற சம்வாதத்தில் கேட்குறான் அந்த யக்ஷன் செல்வத்தில் உத்தமமானது எது அப்படின்னு கேள்வி கேட்கிறான் பதில் என்ன சொல்கிறார் தர்மராஜா அனுபவசாலிகளான பெரியோர்கள் மூலம் கேட்டு பெறக்கூடிய சாஸ்திரம்தான் உத்தமமான செல்வம் அப்படின்னு தர்மராஜா மகாபாரத்தில் வனபருவத்தில் யக்ஷ பிரச்சனத்தில் தன்னுடைய கருத்தை யக்ஷனிடம் பதிலாக சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நாம் நன்கு மனதில் உள்வாங்கொண்டு உள்ள வள்ளுவத்தில் ஆன்ற பெருமை தரும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளம் உள்ளந்தோறும் வல்லுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்